நல்லாசிரியை சேன்மொழி மற்றும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வளமுடன் நாம் பிறரை ஏமாற்ற நினைத்தால் நாம் பிறரால் ஏமாற்றப்படுவோம் எனவே நாம் யாரையும் ஏமாற்ற கூடாது பிறர் ஏமாற்ற நினைத்தாலும் நாம் ஏமாறாமல் இருக்க வேண்டும் நாம் ஒருவரிடம் வேலை வாங்கினால் வேலைக்கேற்ற ஊதியத்தை சொன்னபடி தந்துவிட வேண்டும் தன்னிடம் வேலை செய்த சிறுவர்களுக்கு இனிப்பு பண்டங்கள் தருவதாக சொல்லி ஏமாற்றிய கதையை தெரிந்து ஏழை தன் வயிற்றுக்கு உணவை தேடுகிறான் பணக்காரனோ தன் உணவிற்கு வயிற்றை தேடுகிறார் இனிப்பு கடை ஒன்று இருந்தது சிறுவர்கள் அந்த கடையில் இனிப்பு வாங்கி சாப்பிடுவர் அந்த கடைக்கார முதியவருக்கு சிறுவர்களை கண்டால் பிடிக்காது அவர்கள் மீது எரிந்து விழுவார் அவர்களால் ஏதேனும் வேலை ஆக வேண்டி இருந்தால் அவர்களை அழைப்பார் இந்த வேலையை செய்து முடியுங்கள் இனிப்பு தருகிறேன் என்பார் அவர்கள் அதை செய்து முடித்ததும் இனிப்பு தரமாட்டார் மாறாக அவர்களை திட்டி விரட்டி விடுவார் இதனால் சிறுவர்களுக்கு அவரை கண்டாலே பிடிக்காது நண்பகல் நேரத்தில் கடைக்குள் படுத்து தூங்குவார் சிறுவனாக இருந்த அவரது மகன் அப்போதுதான் கடையை பார்த்துக் கொள்வான் அந்த கடைக்காரர் மண்பாண்டம் செய்பவர்களிடம் பலகாரங்கள் வைப்பதற்காக வாயகன்ற பானைகள் முப்பது செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்தார் பானைகளும் இவர் கேட்டவாறு தயாராக இருந்தன அந்த பானைகளை கடைக்குள் எடுத்து வர என்ன செய்வது என்று சிந்தித்தார் வழக்கம் போல சிறுவர்களை ஏமாற்றுவோம் என்று நினைத்தார் சிறுவர்களை அழைத்த அவர் மண்பாண்டம் செய்பவர்களிடம் முப்பது பானைகள் உள்ளன அவற்றை கவனமாக உடைக்காமல் எடுத்து வருகிறீர்களா என்று கேட்டார் கொண்டு வாருங்கள் பிறகு பார்க்கலாம் என்றார் ஏதோ இனிப்பு பண்டங்கள் தரப்போவதைப் போல் பிறகு பார்க்கலாம் என்றவுடன் சிறுவர்களும் உடனே இனிப்பு கிடைக்க போகிறது என்று மகிழ்ச்சி ஆரவாரம் செய்த வண்ணம் ஒவ்வொரு பானையாக கடைக்கு கொண்டு வந்து சேர்த்தனர் இவ்வாறு எல்லா பானைகளும் பத்திரமாக வந்து சேர்ந்தன எங்களுக்கு தருவதாக சொன்ன இனிப்பை தாருங்கள் நாங்கள் சாப்பிட்டு கொண்டே செல்கிறோம் பானைகள் அனைத்தையும் கொண்டு வந்து பத்திரமாக வைத்து என்று கேட்டார்கள் சிறுவர்கள் நான் எப்போது உங்களுக்கு இனிப்பு தருவதாக சொன்னேன் நீங்கள் கேட்டதற்கு கொண்டு வாருங்கள் பிறகு பார்க்கலாம் என்று தானே சொன்னேன் போதும் அதையெல்லாம் சொல்கிறேன் பிறகு பார்க்கலாம் என்று சொல்லி சிறுவர்களை விரட்டினார் கடைக்காரர் தாங்கள் இன்றும் ஏமாந்து விட்டோமே என்று எண்ணி புலம்பியபடியே அங்கிருந்து சென்ற சிறுவர்கள் அழுது கொண்டே சென்றனர் அந்த வழியாக அந்த ஊரில் உள்ள கோபால் என்பவர் அழு வந்தார் ஏன் அழுது கொண்டே செல்கிறீர்கள் என்று கேட்டார் கோபால் மாமா கொபால் மாமா அந்த இனிப்பு கடைக்காரர் எங்களை ஏமாற்றி விட்டார் என்று நடந்ததை எல்லாம் சொல்லுவர்கள் கவலைப்படாதீர்கள் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய இனிப்பிற்கு அதிகமாகவே நான் கொண்டு தருகிறேன் நீங்கள் யாரும் அந்த கடைக்குள் வரக்கூடாது என்ன வெளியே நில்லுங்கள் நான் அவரிடம் கேட்டு வாங்கி வருகிறேன் என்று கோபால் மட்டும் கடைக்குள் நுழைந்தார் அப்போது கடைக்காரின் மகன் ஏமாற்றலாம் என்று நினைத்தோபால் இனிப்பு பாத்திரத்திற்குள் கையை விட்டான் இனிப்புகளை எடுத்து அவன் விருப்பத்திற்கு ஏற்றவாறு சாப்பிட்டான் இதை பார்த்த சிறுவன் என்ன நீ இனிப்பை எடுத்து சாப்பிடுகிறாய் பணம் எதையும் தொடக்கூடாது என்று கத்தினான் தம்பி உன் தந்தைக்கு என்னை நல்லா தெரியும் நான் இப்படி இனிப்பை சாப்பிடுறத அவர் படுத்த மாட்டார் என் பேரு எறும்பு நீ வேணுமானா அவற்றை இனிப்பை நான் சாப்பிடுவதாக சொல் அவர் ஒண்ணுமே சொல்ல மாட்டாரு என்றான் கோபால் அப்பா கடைக்குள் எறும்பு வந்துள்ளது என்றான் மகன் என்ன சொல்லியும் கேளாமல் இந்த எறும்பு இனிப்பை எடுத்து சாப்பிடுகிறதுப்பா என்று கத்தினான் சிறுவன் கத்தியதை கேட்டு தூக்கம் களைந்ததால் எரிச்சல் அடைந்த கடைக்காரர் மகனே எறும்பு வந்தா விரட்டுடா இல்லையேல் அதை அப்படியே விட்டுடு எறும்பை சமாளிக்க உன்னால் முடியாதடா என்று கத்தினார் இதை கேட்ட கோபால் உள்ளுக்குள் சிரித்துக் கொண்டார் இனிப்பு நிறைந்திருந்த ஒரு பெரிய பாத்திரத்தை தூக்கினான் சிறுவர்களுக்கு வழங்க இது போதும் என்று நினைத்து அங்கிருந்து உடன் புறப்பட்டான் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த மகன் அப்பா நிறைய இனிப்புகளை எறும்பு எடுத்து செல்கிறதப்பா பணம் எதுவுமே தரலப்பா என்று கத்தினான் இதைக்கார கோபம் கொண்டா என் நான் எழுந்து வந்தால் உன் தோலை உடிச்சுருவா இருந்துட்டுமா என்று கத்தினார் எறும்பு இனிப்பை எடுத்து செல்வதற்காக யாராவது கவலைப்படுவார்களடா போனா போகட்டும் எவ்வளவு இனிப்பை எடுத்து சென்று போகிறது பேசாமல் இரு என்று சத்தம் போட்டார் இனிப்பு பாத்திரத்துடன் வெளியே வந்தான் கோபால் அங்கிருந்த சிறுவர்களுக்கு ஒன்றுக்கு இரண்டாக இனிப்புகளை தந்தான் அவர்களும் மகிழ்ச்சியாக சாப்பிட்டனர் உங்களை ஏமாற்ற முயன்ற கடைக்காரனை நான் நன்றாக ஏமாற்றிவிட்டேன் என்று கோபால் அவர்களிடம் சொல்லிவிட்டு அங்கிருந்து புறப்பட்டான் தூக்கம் கலைந்து எழுந்த முதியவர் விஷயம் அறிந்ததும் என்று கத்தினார் யார் அந்த எறும்பு என்று தெரியாமல் நொந்து போனார் முதியவர் இக்கரையின் வாயிலாக நாம் ஒருவரையும் ஏமாற்றாமல் வேலைக்கேற்ற கூலியை தர வேண்டும் உண்மையாகவும் கொடுத்த வாக்கையும் வேண்டும் என்று நேர்மையும் தெவர்களாக வாழ்வோம் உண்மையானவர்களாக இருப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இதுவரை உங்கள் செவிகளுக்கு தகவல் துணியால் விருது படைத்தவர்